அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து ஏசியமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு அறிவு நுட்பம் இந்திய அரசியலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மிக தலைவர் ஒருவர் தம் நண்பர்களுடன் தொடர்வண்டியில் ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருந்தார் நண்பர்களுள் ஒருவர் ஓய்வுபெற்ற ஆசிரியர் மாணவர்கள் தங்கள் நினைவாக அவருக்கு கை கடியாரம் ஒன்றினை பரிசு அளித்திருந்தார்கள் பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக அந்த கை கடிகாரம் தவறி வெளியே விழுந்துவிட்டது நண்பர் கடிகாரம் தவறி விழுந்து விட்டதனை அத்தலைவரிடம் வருத்தத்துடன் கேட்ட தலைவர் பதிலேதும் கூறாமல் வேடிக்கை பார்த்தபடி வந்தார் நிலையத்தில் வண்டி நின்றதும் நிலைய அலுவலரிடம் சென்று கை ஒன்று பயணத்தின் வெளியே விழுந்து விட்டது அதை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசு உண்டன அறிவிப்பு கொடுங்கள் என்று கூறி நண்பரின் வீட்டு முகவரியையும் அந்த தலைவர் கொடுத்தார் மூன்று நாளுக்கு பின் நண்பரிடம் கை கடியாரம் வந்து சேர்ந்து விட்டது நண்பர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் கை கடியாரம் கீழே விழுந்தபோது மற்றவர் எல்லாரும் அது குறித்து பேசிக்கொண்டிருக்க அந்த தலைவர் மட்டும் கவலைப்படாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு மற்றவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர் கைக்கடியாரம் எங்கு விழுந்தது என்று நண்பர் கூறினாரோ அந்த இடத்திலிருந்து எத்தனை தந்தி கம்பங்கள் அடுத்த தொடர்வண்டி நிலையம் வரை உள்ளன என்று எண்ணிக்கொண்டு வந்தார் அதனால்தான் நிலைய அலுவலரிடம் கூறும்போது கை கடியாரம் விழுந்த சரியாகவும் தெளிவாகவும் கூற முடிந்தது விழுந்த பொருளும் உடனடியாக கிடைத்தது ஆம் அந்த தலைவரின் அறிவு நுட்பம்தான் இதற்கு காரணம் அந்த தலைவர் யார் தெரியுமா இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்பட்ட மூதறிஞர் ராஜ கோபாலாச்சாரியரே அவர் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பெயர்களிலெல்லாம் அரிய பெயராகும் நன்றி